சீரராட்செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் அழுத்தர் கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியரொளி செய்த ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய உபயதார்களான வைசால் வேல திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலுமேல் புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் இருபத்தி யத் காந்திம் பங்கஜானாம் ந ஹரதி குரு தேத்தியுத் ஆதிக்கம் நோ திரையாத் கத்துஷம் எத்தம் தைலோக்கிய சரியச்சு அகபித்ஸ் மகோவா இந்த ஸ்லோகத்தில் மனித கண்ணுக்கும் மூன்று உலகங்களுக்கும் கண்ணாக இருக்கிற சூரிய பகவானுக்கும் உள்ள வேறுபாடுகளை எடுத்து சொல்றார் சூரியனை சகல உலகங்களுக்கும் கண்ணாக சொல்லுவார்கள் காரணம் என்னவென்றால் அதன் ஒளி இல்லை என்றால் யாருக்கும் எதையும் பார்க்க முடியாது மனித கண்களால் மனிதன் பார்க்கிறான் அவன் கண்கள்லேயும் தேஜஸ் இருக்குது வேதங்கள்ல மனிதனுடைய கண்கள் சூரியனுடைய அம்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்ற தலைப்பிலே நான் ஆற்றிய சொற்பொழிவிலே கண்களிலே ஆதவன் இருக்கிறான் என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் சூரியனுக்கும் இந்த ஊன கண்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்றேன் இதை சொல்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்ன சூரியனும் ஒரு கண் நம்முடைய கண்ணும் கண்தான் நம்முடைய கண்களுக்கு ஒளி அதிகமாக வேண்டுமானால் சூரியனுடைய அருள் வேண்டும் இதை தான் குறிக்கிறாங்க கண் நோய் உள்ளவர்கள் கண் பார்வை மங்களானவர்கள் ஏன் குருடர்கள் கூட இதை வந்து பக்தியோடு கேட்டால் அவர்களுக்கு கண் பார்வை முன்பே சொல்லியிருக்கிறேன் பித்துக்குள்ளி முருகதாசுக்கு டாக்டர்கள்லாம் கைவிட்ட நிலைமையில கண் பார்வை இந்த சூரிய சதகத்தை படிக்கிறதுனால கூட இல்லை கேட்கறதுனால வந்தது பங்கஜானாம் எத் அப்படின்னு சொன்ன எந்த சூரிய ஒளியானது காந்திம் பங்கஜானாம் இத வந்து மாற்றி போடணும் பங்கஜானாம் காந்திம் போடணும் தாமரைகளுடைய அழகை அழகை தாமரைகளுடைய அப்படின்னு இருக்கு அதை மாத்தி பங்கஜானாம் காந்தி எந்த சூரியனுடைய கதிர்கள் தாமரை அழகை எடுப்பதில்லையோ அப்படின்னு சொல்ற ஏன் இப்படி சொல்ற தாமரையனுடைய அழகை யார் எடுக்கிறார் அப்படின்னா இப்போ மனித கண்ணுக்கும் சூரியனுக்கும் ஓமை சொல்கிறார் ஒத்து பாக்கிறார் தாமரைகளை மலர்ந்த நிலையிலே சோபையோடு அழகோடு பார்க்கிற போது மனித கண்கள் என்ன செய்கின்றன அப்படின்னு கேட்டால் அந்த தாமரையின் அழகை பார்த்து கண்கள் மலர்கின்றன மகிழ்ச்சி உருகிறோம் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம கண்கள் பிரகாசமாக அடையணும் இன்னும் சொல்லப்போனால் தாமரை மலரை கூர்ந்து பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சி பசும்புள்ளை காலை ஏழு மணி வெயிலில் பார்த்து கொண்டிருந்தால் கண்ணுக்கு குளிர்ச்சி தாமரை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்சியை தரக்கூடியது அதன் தைலமும் சரி அதன் சாரும் சரி அதன் இலையும் சரி உடம்புக்கு நல்லது இப்போ ஒரு என்ன சொல்றார் மனித கண்கள் தாமரையினால் நன்மை அடைகின்றன ஆனால் சூரியன் தாமரையினால ஒரு நன்மை அடையலை தாமரை தான் சூரியனாலே நன்மை அடைகிறது எப்படி சூரியன் மலரை செய்கிறான் அந்த தாமரையை வாழச் செய்கிறான் மனிதக்கண்களோ கண்களோ தாமரையினால் பயன்படுகிறது தாமரையோ சூரியனால் பயன்படுகிறது அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறபோது எது பெட்டர் மனித கண்ணா உலகத்துக்கெல்லாம் கண்ணாக இருக்கிற சூரியனா அப்படின்னு கேட்டால் சூரியன்தான் சிறந்தது பங்கஜா நாம் காந்தியம்ன ஹரத்தி ஹரத்தின எடுக்கிறதுன்னு மனித கண்கள் எடுக்குதானா அந்த அழகை தன் பார்வையாலே எடுக்கிறது இல்லையா பார்வையாலே புரிந்து கொண்டு அதை ரசிக்குது இப்போ சில ராட்சசர்களுக்கு கண் பார்வையாலேயே பிறருடைய சக்தியை கவரக்கூடிய ஆற்றல் உண்டு பெரும் பார்வையினாலேயே ஒருத்தருடைய தகோபலத்தை எடுத்துடலாம் அப்படிலாம் ஆற்றல் உள்ளது கண்ணு இந்த கண்ணானது இந்த தாமரையனுடைய அழகை பார்க்கறதுனாலே ஓரளவு அதனுடைய அழகு குறைகிறதுன்ற அது என்ன அப்படின்னா இந்த திருஷ்டியில ஒரு கான்செப்ட் சொல்றோம் ஒவ்வொரு மனித கண்ணுக்கும் ஒரு அழகான பொருளை பார்க்கிற போது இதனுடைய தாக்கத்தை அதன் மேல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு தன்மை உண்டு இந்த தாமரை மலர்களெல்லாம் எந்த மனுஷனும் பார்க்காம இருந்தா அது நல்லா செழிப்பா இருக்கும் இப்போது நாய்களுக்கெல்லாம் இயல்பாக ஏற்பட்ட ஆயுசு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கிறாங்க ஆனால் மனித கைப்படும் போது இப்போ வீட்டில் நாய் வளர்க்குறாங்கள்ல சும்மா சும்மா மணியில் வச்சுக்கிட்டு தடவி கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிற போது அதனுடைய ஆயுசு குறைஞ்சி பனிரெண்டு வருஷம் ஆயிடுதுன்றேன் சாதாரணமாக நாய்க்கு ஆயுள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவாலஜிஸ்ட்டை பனிரெண்டு ஆண்டும் பார் ஆனால் காட்டிலே வளரக்கூடிய நாய்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இருக்குது மனிதனுடைய கால் பட்டா புல்லு போரா செத்து போகுது ஒத்தேடி பார்த்தேன்னு சொல்கிறாங்கள்ல ஒரு மனுஷன் தொடர்ந்து நடந்து நடந்து போய்கிட்டிருந்தா அங்கே புல்லு பூரா செத்து போயிடும் ஆனால் ஆடு மாடு நடக்குதே எங்கேயாவது புல்லு சாகுதா எத்தனை மாடுகள் புல்லு மேய்கிற போது மிதிக்கும் மிதிச்சு ஒரு புல்லும் சாகாது இந்த மனுஷன் கால் பட்டுருச்சுன்னா தொடர்ந்து பத்து நாள் நடந்தான்னா அங்கே புல்லையே முளைக்காது அவ்வளவு மகான் இந்த மனிதன் மனிதனுடைய உடம்புல அவ்வளவு புனிதத்துவம் நிறைஞ்சிருக்கு மனித கைப்பட்டால் விலங்குகளுக்கு ஆய்வு குறைந்து விடுகிறது மனித பார்வைப்பட்டால் பறவைகளும் மலர்களும் மரங்களும் பழங்களும் சீக்கிரம் கெட்டு போகின்றன பல பேர் சொல்லுவாங்க அதை கைப்படாமல் வச்சுக்கோங்க சில உணவுப் பொருள் கூட மனுஷன் கைப்பட்டா கெட்டு போயிடுது கைப்படாத வரைக்கும் தாங்க ஒரு ஸ்பூன் போட்டு எடுங்க கை பற்றுச்சு அவ்வளோதான் கெட்டு போய்டுவாங்க என்னங்க கையில் என்னங்க இருக்கு நாங்கள் ரொம்ப சுத்தமாக நகமெல்லாம் வெட்டி சோப் போட்டு கழுவி கிளீனாக வச்சுக்கோந்து பாருங்க அப்படின்னா இது அந்த விஷயம் இல்லை இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அதனால இந்த மனித கண்களாலே தாமரையனுடைய அழகு பருகப்படுகிற போது அந்த தாமரையனுடைய சோபை குறைகிறது அப்படிங்கிற நுட்பமான ஒரு அர்த்தத்தை அவர் சொல்றார் ஹரதி எடுக்கிறது மனித கண்கள் தாமரையனுடைய அழகை எடுக்கிறது ஆனா சூரியன் என்ன பண்றான் ஹரதி சூரியன் அதனுடைய அழகை கூட்டுகிறானே தவிர குறைப்பதில்லை அப்படின்னு அங்க சொல்ற அதாவது பகவான் சூரிய நாராயணன் அவன் பெறுவதில்லை தருகிறான் நாம் என்ன பண்ணுறோம் பெறுகிறதுலே இருக்கிறோம் தருகிறதுல இருக்கிறது இல்லை அதனால இந்த தத்த கொடையாளியாயிருக்கும் பண்பை நாம் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் மகான்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் குரு கோவிந்த் சிங்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க சீக்கிய மதத்தினுடைய பிரதான ஸ்தாபகர்களில் ஒருத்தர் அவர் வந்து கல்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் நிறுவனம்னு நினச்சார் இந்த சீக்கிய மதத்தில் அப்போ என்ன சொன்னார் இந்த சீக்கிய மதத்துக்கு கல்சாவிலே இடம் வகிக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வேண்டும் என்று நினைத்தார் அப்போ என்ன சொன்னார் தன் முன்னே இருந்த சிஷியர்களை பார்த்து இந்த கல்சாவை நான் நிறுவ வேண்டுமானால் எனக்கு நரபலி வேண்டும் யாராவது உயிரை கொடுக்க தயாராக இருக்கிற வந்து ஒருத்தங்க வாங்க அப்படின்னு ஒரு சிஷ்யர் போனார் அவரை கூட்டிகிட்டு உள்ளே போனார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவர் திரும்பி வந்தார் யார் சிஷியர் இல்லை குரு கோவிந்த் சிங் திரும்பி வந்தார் அவர் கையில் கத்தி அந்த கத்தியில் ரத்தம் சொட்டுது அப்ப அந்த சிஷ்யர்ல பார்த்து சொன்னார் எனக்கு இன்னொரு நரபலி வேணும் அப்படின்னார் உடனே அடுத்த ஆள் எந்திரிச்சு போனார் அவரை கூட்டிட்டு உள்ள போய் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார் அந்த கத்தியில இன்னொரு இரத்தம் அதிகமா சொட்டுது இப்படி ஐந்து முறை பண்ணினார் ஐந்து பேரை கூட்டிட்டு போனார் திரும்பி வரும்போது கத்தியில ரத்தம் தான் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆறாவதுல யார கேட்க போறாரோன்னு எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற சமயத்துல குரு கோவிந்த் சொன்னார் எனக்கு ஆறாவது ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அரைப்பக்கம் திரும்பி ஏய் வாங்கப்பா அப்படின்னா இவரு கூட்டிட்டு போன அஞ்சு பேரும் வந்துட்டாங்க என்ன குருதேவா நரபலின்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க கத்தியில் ரத்தம் சுட்டு அஞ்சு பேர் உயிரோட வர்றாங்களே என்ன இது ஆட்டு ரத்தம் பா அப்படின்னா கத்தியில் இருக்கிறது ஆட்டு ரத்தம் உயிரை கூட விட தயாராகியுள்ள துணி உள்ள ஐந்து பேர் எனக்கு தேவை அதை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நரபலி வேண்டும் சொன்னேன் அந்த அஞ்சு பேரும் துணிஞ்சு வந்தாங்க நாலு ஆள் வெட்டப்பட்ட பிறகும் ஐந்தாவது வர தயாராயிருந்தான் ஒருவன் இப்படி ஆள் தான் எனக்கு தேவை என்று அந்த ஐவரை அந்த கல்சாவுக்கு பிரதான நிர்வாகிகளாக அவர் நியமித்தாரவார் அப்போ மனிதன் உயிரானால் என்ன எதுவாயிருந்தால் என்ன தருவதிலே இருக்க வேண்டும் கொடுப்பதிலே நாட்டமாய் இருக்க வேண்டும் அவன் தான் கோவிந்தனுக்கு நாகரான் அதன் நீங்கள் கண்களாலே பார்ப்பதனாலேயே ஒரு புஷ்பத்தனுடைய அழகை கவர்ந்து விடுகிறீர்கள் நானும் என் பார்வையினாலே அழகை கூட்டுகிறேன் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமை அடைய பாருங்கள் உங்களுடைய மன அடக்கத்தினாலே தவ ஆற்றலை பெற்று நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பெயர் வேண்டும் திருமகள் வந்து அருட்பார்வை பார்த்தால் உடனே அவர்கள் செழித்தார்கள் அந்த நாடு வளர்ந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா அதனால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நல்லது நடந்ததுங்கிற பேர் வரணும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் ஒன்றும் செய்யாமல் நீங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வந்துடும் அங்கே போய் ஒரு தவறான ஒரு பார்வை நீங்கள் பார்த்தா அங்கே இருக்கிறதெல்லாம் கருகி போதும் அது வேண்டாம் அப்படிங்கிறதான் மறைமுகமாக சொல்கிறேன் காந்தியம் பங்கஜானாம்னு அரத்தி குருத்தே பிரத்யூத் குருத்தே என்றால் செய்கிறது அதாவது நன்மை செய்கிறது என்ன செய்கிறது அப்படின்னா தாமரை பொலியே செய்கிறது இந்த சூரியன் வரலேன்ன தாமரை மலராது அப்படியே கும்பியே கிடக்கும் அந்த தாமரைக்கு நன்மை செய்கிறான் தாமரைக்கு நன்மை செய்வதனாலே இந்த தாரணிக்கு நன்மை செய்கிறான் அப்படிப்பட்ட சூரியன் நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சூரியன் கடல் தண்ணியை பூரா எடுத்துட்டு உறிஞ்சிட்டு போயிடுறான் அப்படின்னு எதுக்கு உறிஞ்சிடான் இந்த உலகத்துக்கு மறுபடி கொடுக்கறதுக்கு மழை வேணுமில்லையா அதனாலே அவன் கொடுக்க பிறந்தவன் கொடுப்பதிலே பெயர் பெற்றவன் அவன் அம்சமாய் பிறந்த கர்ணன் கொடுத்து கொடுத்து பெயர் பெற்றான் இல்லை கொடுத்து கொடுத்து பெயர் பெற்றவன் அந்த கொடை வள்ளல் தன்மை அந்த சூரிய நாராயணிடமிருந்து நமக்கு உருவாகிறது அதனால் அவனை வழிபடுகிறவர்கள் கொடுத்து பழக வேணும் பாகவதில ஒரு கதை ரந்தி தேவன் ஒரு தான் முன்பே ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னால நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த ரந்தி என்ற ராஜா சந்திரவம்சத்திலே பிறந்தவன் ரொம்பவும் புண்ணியமான மனப்பான்மை உள்ளவன் ஒரு முறை அவன் தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டது இல்லை பயிர்கள் வாடிவிட்டன அங்க குழுமையில் இருந்த நெல் எல்லாம் தீந்து போச்சு வெஜானாவெல்லாம் காலி அவன் என்ன பண்ணான் தன்னுடைய உடைமைகளாக வைத்திருந்ததை பூரா வாரி வாரி வழங்கினான் மக்களுக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் அவனுடைய மனைவிகளுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட சாப்பாடு இல்லை எல்லாத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டான் இந்த நிலைமையிலே நாற்பது நாள் அந்த ரந்தி தேவன் கிடந்தான் வேற வழி இல்லை பட்டினி கிடந்தான்னா விரதம் இல்லை ஏகாதசி விரதம் இல்லை இது வறுமையின் விரதம் பிச்சைக்காரனுடைய விரதம் உன்னை இல்லாமது நாள் வாடி இருந்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த தேசத்து மக்கள் மனம் இறங்கி என்ன செய்தார்களா கொஞ்சம் கோதுமை கஞ்சிய எல்லாருமா சேர்ந்து தயார் பண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அந்த குடும்பம் புறம் குடிக்கக்கூடிய அளவு ஒரு பெரிய பாத்திரத்துல கொடுத்தார்கள் அப்பா இவ்வளவு நாற்பது நாள் கழிச்சு பகவான் இன்னைக்குதான் அன்னத்தை கண்ண காட்டினான் சரி இதை குடிச்சு நம்ம உயிர் வாழலாம் என்று அதை எல்லாருமே ஆளுக்கு ஒரு தொன்னையில் ஊற்றி குடிக்க போகிற சமயத்தில் அங்கே ஒரு பிராமணர் வந்தான் பகதி பிக்ஷாந்தேகி அப்படின்னா அப்போ சரி இந்த கஞ்சியை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி தான் கையில் வச்சுருந்த அந்த தொன்னை கஞ்சியை கொடுத்தான் அவனுடைய குடும்பத்தாரும் அப்படியே கொடுத்தார்கள் சாப்பிட்டு போயிட்டாங்க சரி மீதி கஞ்சியாவது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் அங்கே இன்னொரு யாசகன் வந்தான் அவன் வந்து ஐயா ரொம்ப பசிக்குது அப்படின்னா சரி நான் அவனுக்கும் கொஞ்சம் கஞ்சியை ஊற்றி கொடுத்தான் அடுத்து வந்து குடிக்க போகும்போது அடுத்து ஒரு பாமரன் சில நாய்களை கூட்டி கொண்டு வந்தான் எனக்கும் என் நாய்களுக்கும் ஏதாவது கொடுங்க நாங்கள் சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது அப்போ அவன் என்ன பண்ணினா குடும்பத்தாரே கால் வயிற்று கஞ்சியாவது குடியுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் கஞ்சியை அந்த நாய்களுக்கும் அந்த பாமரனுக்கும் கொடுத்து விட்டான் அவங்க போன பிறகு இன்னும் கொண்டு பார்த்தான் அந்த நாட்டில் மழையின்மையினாலே குடி தண்ணீருக்கும் பஞ்சம் இப்போ மெட்ராஸில் குடி தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல அந்த தண்ணீர் வந்து ஒரு மண் பூஜாவில் வச்சிருந்தான் சரி இந்த தண்ணீரையாவது குடித்து உயிர் வாழ்வோம் என்று அந்த கூஜாவை தூக்கி குடிக்க போகிற நேரத்தில் ஒரு புலையல் வந்து சாமி ஏதாவது கொடுங்க சாமியா இங்கே ஒன்றும் இல்லைப்பா வெறும் தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணியாவது கொடுங்க அப்படின்ட்டு சரின்னு அந்த தண்ணீரையும் கொடுத்துட்டான் இப்போது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இந்த ரந்தி தேவன் நடந்து கொண்ட மாதிரி நாம யாருமே நடந்து கொள்ள மாட்டோம் நாப்பது நாள் பட்டி கூட இருக்க மாட்டேன் தர்மமும் ஒரு அழகான பழமொழியை நமக்காகவே வயிறு ரொம்பதான் அதை முதல்ல பாருங்க அதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதை பத்தி யோசிக்காம ஆனா அவன் அப்படி இல்லை அந்த நால்வரும் அதை பருகிவிட்டு திடீர் என்று தெய்வீக வழிவடுத்தார்கள் அவர்கள் எல்லோரும் விஷ்ணு லோக தூதர்கள் அந்த நாய்களும் வேதங்களுடைய ஒரு சுரூபம் அப்போ அவர்கள் அவனை ஆசீர்வதித்தார்கள் அவன் அப்படியே ஸ்ரீவைகுண்டம் போனான் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு கதை இருக்கு இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா நீங்க எல்லாம் பட்டினி கிடந்து பிச்சைக்காரனுக்கு வாரி போடுங்கன்னு சொல்லலை கூடுமானவரை பிறன் பசி ஆற்ற துணிய வேண்டும் கொடுக்க பழக வேண்டும் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வெளியே ஒருத்தன் பசியோடு இருக்கிற போது நீங்கள் உள்ளே சாதம் சாப்பிட்டா அந்த சாதம் தடுக்கப்பட்ட மாம்சத்துக்கு சமமாகிறது அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணீர் கல்லுக்கு சமமாகிறது அப்போ நீங்கள் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அப்படின்னு மனுஸ்மிருத்தியிலே சொல்லியிருக்கேன் அதனாலே இந்த கொடுக்கும் நமக்கு வளர வேண்டும் என்று அதை நிறுத்தி நிதானமாக ஒரு சாதாரண விஷயத்த மையூரக்கல்லு என்ன சொல்ற நரத்தி அவன் எடுப்பதில்லை குருத்தையே கொடுக்க நான் செய்கிறான் பிரத்யுத் பிரத்யுத் அப்படின்னு சொன்னால் மாறாக ஆந்த காற்று அறின்னு சொல்கிறோம்ல அதற்கு மாறாகங்கிறதுக்கு பிரத்யுத்துங்கிறது இப்போல்லாம் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடுவது மிக பிரபலமாகி விட்டது ஆனால் அந்த காலத்தில் பசுபை தெய்வமாக வழிபட்டார்கள் ஒரு போராத வேலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஜோதிடர்கள் எந்திரியமாக சொன்னாங்க அந்த காலத்தில் மாடு கழுத்து அரிச்சதுன்னா அதை சுரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு கையில் எனக்கு சொரிஞ்சு விடுன்னு சொல்கிறதுக்கு வாய் இல்லை அதுக்கு உதவி செய்யும் முகமாக நல்லா ஒருவன் அஞ்சடி உயரத்துக்கு கருங்கல்லை ஆங்காங்கே சாலைகளிலே நட்டு வையுங்கள் ஓரங்களிலே இந்த மாடு போய் கழுத்து சொருகிறதுக்காக அந்த கல்லை பயன்படுத்தி கொள்ளட்டும் இப்படி ஒரு கல்லை வைக்கிறவன் ஒரு மாபெரும் பாவத்திலிருந்து விடுபடுகிறான் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி தர்மங்களை செய்கின்ற சுமிருதிகள் சொல்லுகின்றன என்ன பேரு அப்படின்னு சொன்ன ஆ தீண்டு குற்றி நிறுவுதல் சங்ககால இறக்கிறது ஆ தீண்டு ஆனா பசு தீண்டுதல்னா வந்து சொரிஞ்சுகிறது குற்றினா குறுங்கல் நிறுவுதல்னா வைத்தல் பசுமாடு தன் கழுத்தை சொரிந்து கொள்வதற்காக கல் நடுதல் இது பெரிய தர்மம்னு சொல்லி நீங்கள் அந்த காலத்து சாலைகளில் பார்த்தீங்கன்னா சுமதாங்கி பார்க்கலாம் இப்படி ஒத்த ஒத்த கற்களையும் பார்க்கலாம் இந்த ஒத்த கற்களை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஒரு காலத்தில் சுமதாங்கி இருந்திருக்கும் போல் இருக்கு எவனோ ஒருத்தன் இந்த பக்கத்து கல் பண்ணிட்டான் மேல இருக்கிற கல்லை யாரோ எடுத்துகிட்டு போய் அம்மி கொத்திட்டாங்க அப்படின்னு நாம நினைக்கிறேன் இல்லை ஒத்தக்கல் தான் நடது அது எதுக்குன்னா இந்த பசுமாட்டுக்கா இப்படியெல்லாம் வந்து தர்மம் செய்திருக்கிறார்கள் அப்போ நமக்கு ரொம்ப போடாத வேலை வரும்போது யாரோ ஒருத்தருடைய பசுமாட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கல் நடலாம் பொருள் போடலாம் இது பெரிய தர்மம் என்று சொல்லியிருக்கிறது பிருத்தி மாறாக ஆதிக்க ரம்யாம் அப்படிங்கிற மிக அதிகமான அழகை கொடுக்கிறது இந்த சூரியனை என்ன பண்ணுதான் தாமரையே இயற்கையிலேயே அழகான தோற்றம் உள்ளது ஆதிக்கம்னா அதிகம் ரம்யம்னா அழகை அதிகமான அழகை கொடுக்கிறது பகவான் வந்து ரொம்ப மோசமான ஒரு பூவுக்கு கூட ஒரு அழகை கொடுத்து வச்சிருக்கிறான் பகவானுடைய படைப்பில் அழகில்லாதது என்று எதுவுமே இல்லை ஆந்தையை பார்த்தா ரொம்ப அசிங்கம்னு நாம் நினைக்கிறோம் ஒருத்தனை வையனு நினச்சா முளைக்க நாம் ஆந்த மாதிரி திருத்திருண்ணு அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் உலகத்தில் எந்த பறவையும் செய்யாத ஒரு காரியம் ஆந்தை செய்யும் முன்னூற்றி இருபது கழுத்தை திருப்பி பார்க்கும் இப்போ உங்களால் பெண்ணுக்கு தெரியும் பார்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் தேரங்கு திரும்ப கழுத்து சுழிக்கிக்கும் இடுப்பில் வாய்ப்பு பிடிச்சிக்கும் ஓரளவுக்கு மேலே திரும்ப முடியாது எழுந்து தான் திரும்பணும் ஆந்த உட்காந்த இடத்துல இருந்துவிட்டே தலையை அதுபாடு கிளீனாக ரவுண்ட் அடிக்கும் வேற எந்த பறவையாலும் செய்ய முடியாது ஆந்தையை உற்று நோக்கினால் அதன் முகத்திலும் அதன் கண்களிலும் ஒரு வடிவு இருப்பதை பார்ப்பீர்கள் பகவானுடைய படைப்புல அருவறுப்பானது என்று அசிஞ்சமானது ஒன்றுமே இல்லை இங்கே தாமரைக்கு பொலிவையும் அழகையும் கொடுக்கிறான் அவன் பார்த்து மனசு வச்சா எதுக்கும் அழகு கிடைக்கும் எதுக்கும் எதுவும் கிடைக்கும் இங்கே ஆரணி பக்கத்துல ஐயம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு ஆரணி பட்டு ஆரணிக்கு பக்கத்துல ஐயம்பாளையம் அந்த ஊர்ல ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோவில் ஒரு கோவில் இருக்கு அங்கே ஊமைக்கு பேசும் சக்தியை கொடுத்த பெருமாள் இருக்கிறான் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோவில் இந்த கோவிலில் போய் பிரதட்சிணம் வந்து சுற்றுறவங்களுக்கு வாய் பேச்சு வராது நல்ல பேச்சு வருதும் ஊமையாக இருந்தால் பேச வரும் நம்ம போல இருந்தால் நல்ல மேடை பேச்சு வரும் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பேசுகிற மாதிரி ஒரு ஆற்றல் வரும் சில பேருக்கு நாக்கு ஒரு மாதிரி மந்தமாக சுறுசுறுப்பாக பேச நினைக்கிறத வேகமாக சொல்ல அப்படி யாருக்கு என்ன வேணும் அதை கொடுக்க பகவான் ரெடியா இருக்கிறான் நம்பிக்கையோடு வந்து கேட்கணும் அதுபோல இங்கே தாமரைக்கு அவன் மிகுந்த அழகை கொடுக்கிறான் ஆதிக்க ரம்யாம் இப்போ முதல் வேறுபாடு சொல்லிட்டார் கண்களாலே தாமரைக்கு நன்மை இல்லை ஆனால் சூரியனாலே தாமரைக்கு அழகு வருது முதல் வேறுபாடு அடுத்த வேறுபாடு என்ன சொல்ற நோதத்தே தாரகாபாம் திரையதி இந்த தாரகாங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்னு கண்ணின் கருபிழி இன்னொன்னு தாரகை நட்சத்திரம் ஸ்டார் ஆபானா ஒளி இந்த நட்சத்திரங்களுடைய ஒளியை சூரியன் மங்க வைக்கிறான் அதாவது தன் அதிகமான பிரகாசத்தினாலே நட்சத்திரங்கள் இருப்பதே நமக்கு தெரியாமல் செய்து விடுகிறான் அவ்வளவு ஜோதி பிரகாசம் உள்ளவன் சூரியன் ஆனா மனுஷக்கண்ணு எப்படிதான்னா இருட்டில் அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரங்களை தேடி பார்த்து ஏதோ நட்சத்திர ஒளியாவது இருக்குதே என்று நட்சத்திர வெளிச்சத்தினாலே நன்மை அடைகிறவன் இவன் அதாவது நட்சத்திரங்களையும் ஒளி முழுங்க செய்கிறவன் சூரியன் ஆனால் நட்சத்திரங்களின் உதவியை எதிர்பார்ப்பவன் மனிதன் அப்போ இந்த மனித கண்ணுக்கும் அந்த சூரிய கண்ணுக்கும் எப்படி ஒற்றுமை சொல்ல முடியும் இதை அது உயர்ந்ததுங்கிறார் நோ தத்தே அப்படின்னு சொன்ன தத்தாதான் கொடுக்கறதுன்னு அர்த்தம் நோதத்தைன்னா கொடுக்கவில்லைன்னு அர்த்தம் அதாவது விருதி அடைய செய்யவில்லை சுருங்க வைக்கிறது அதாவது இல்லை என்று செய்கிறது நட்சத்திரமே இல்லைன்னு ஆகுது இப்போது பகவான் வந்து ஒரு பொருள் வேண்டும் என்று நினைக்கிறபோது அது இருக்குன்னு நினைக்கும்படி கொடுக்குறான் அது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிற போது இல்லைன்னு ஆக்குறான் இப்போது நமக்கு நுரையீரலில் ஒரு கட்டி வந்துருச்சு அந்த கட்டி போகணும்னு சொன்னால் பகவான் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கட்டி இல்லைன்னு ஆக்கிடுறான் அதே சமயத்தில் உடம்புல வலிமை வேணுங்கிற போது வலிமை உண்டு ஆக்கிடுறான் அப்போ அவன் நினைச்சா உண்டு ஆக்குவான் இல்லைன்னு ஆக்குவான் இந்த இன்னைக்கு ஃபேமிலி பிளானிங்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடுன்னு என்னென்னமோ மருத்துவங்கள் செய்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் ரொம்ப இயற்கையான ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறை சொல்லியிருக்கிறார்கள் யோகாசனத்தில் ஏன்னா விபரீத கரணி ஆசனம் குய்யபாத ஆசனம் கூர்மாசனம் இந்த மூன்றையும் தொண்ணூறு நாள் ஒரு பெண் செய்வாள் அதுக்கப்புறம் அவளுக்கு கருத்தரைக்காது அதாவது கர்ப்பப்பை ஒருவங்களும் மேலே ஏறிடும் அப்போ அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஆகாது ஆனால் மற்ற எல்லாம் நார்மலாக இருக்கும் இல்லை எனக்கு மறுபடி குழந்தை வேணும்னு அவள் என்னைக்கு நினைக்கிறாளோ அன்னைக்கு அவள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் குதபாத ஆசனம்னு அந்த குதப்பாத ஆசனம் ஒரு மாதம் பண்ணினாள்னா மறுபடியும் அவள் கருத்தரைப்பாள் இப்படி ஒரு இயற்கையான கர்ப்ப தடை முறையை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யோகாசன முறையில் இதை கடைப்பிடிச்சு சரி நமக்கு ஒரு குழந்தை போதும் ரெண்டு குழந்தை போதும் என்று அவர் வாழ்ந்துருக்கார் ஆனால் இன்னைக்கு இதை சொன்னீங்கன்னா ஆமாம் யாரு இந்த ஆசனமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு உடனே வந்து எகிரி அடிச்சுருப்பாங்க நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா அல்வா எடுத்து வாயில் போடுற மாதிரி ரொம்ப சுமூகமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அதை தான் அவங்க ஏற்றுக்கொள்வேன் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கஷ்டமும் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் இதனால இவங்களுக்கு முதல்ல ஜீவஹிம்சை இல்லை பாவம் வந்து சேரலை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு செய்யக்கூடிய பல கருத்துரை முறைகள் மனித உடலை பாதிக்கிறது ஆம்பளைக்கும் கெடுதல் தான் பொம்பளைக்கும் கெடுதல் வலிமை இழக்கிறார்கள் இளமை இழக்கிறார்கள் எவ்வளவோ வியாதிகள் எல்லாம் வருது ஆனால் பகவான் நினைச்சானா நமக்கு வேண்டாம் நினைச்சா அதை இல்லை என்று ஆக்குகிறான் வேணும்னு நினச்சா அது இருக்குன்னு ஆக்குகிறான் ரெண்டும் அவனுடைய இருக்கிறது அதான் நோ அவன் மழுங்கு செய்கிறான் அதை வந்து இல்லை என்று ஆக்கு நட்சத்திர வழியை தாரக அடுத்து என்ன, இந்த கண் ஒளி இருக்கிறே தாரகன் அந்த கருவிழி இந்த கருவிழியானது என்னென்னா நட்சத்திரத்தை எதிர்பார்க்கிறது சூரியனை பார்க்க முடியாது கண்களாலே சூரியன் மனித கண்ணை பார்ப்பான் ஆனால் சூரியனை மனித கண் பார்க்காது இதுக்கு தாங்கும் சக்தி இல்லை தொடர்ந்து பார்த்துக்கொண்டு தான் குருடா போயிடும் திரையதி அப்படின்னு சொன்ன வேண்டாம் என்கிறான் நட்சத்திரத்தினுடைய ஒளி எனக்கு தேவையில்லை என்கிறான் ஆனால் மனித கண்களுக்கு அது வேண்டியிருக்கிறது இந்த கண்களை பற்றி சொல்லும்போது நம்ம சாஸ்திரங்கள்ல கண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஞான விஷயம் என்ன அப்படினா ஞானிகளிடம் சம்பந்தம் உள்ள சிஷ்யர்கள் ஞானம் தருவது மூன்று வழி என்னடானா ஒன்று குக்குட தீட்சை ரெண்டு மத்ய தீட்சை மூணு கமட தீட்சைன்னா குக்குடம்னா கோழி கோழி போல் ஞானம் தருவது கோழி எப்படி ஞானம் தருவதுன்னா ஒரு கோழி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு என்ன பண்ணுது அந்த முட்டை மேல உக்காந்து அடகாத்து காத்து இருபது நாள் இருபத்தோரு நாள் உட்காந்து அந்த குஞ்சு வரும்படி பண்ணுது சில குருமார்கள் தங்களுடைய சிஷியர்களை பக்கத்திலயே வச்சு கூடவே வச்சு சொல்லிக் கொடுத்து ட்ரெயின் பண்ணி கையால ஆசீர்வாதம் பண்ணி அப்படி படிப்படியா ஞானியாக்குவார்கள் இது வந்து குக்குட தீட்சை மசிய தீட்சைங்கிறது என்னன்னா மீன் என்ன பண்ணும் முட்டை போட்ட உடனே அந்த முட்டைக்கு அடகாக்குறது இல்லது முட்டைகள் அங்கே கடலிலே மிதந்து கொண்டிருக்கும் இந்த தாய் மீனும் தந்தை மீனும் தூரத்திலிருந்து தங்கள் கண் பார்வையாலே அந்த முட்டைகளை பார்த்து கொண்டே இருப்பார்களா இந்த பார்வையினாலே அந்த முட்டைகள் ஒரு மாற்றம் அடைந்து மீன் வெளிவருகின்றன இதுக்கு மத்சிய தீட்சை அப்படின்னு சொல்றது இது மாதிரி சில குருமார்கள் நயன தீட்சை என்று நயன தீட்சைன்னு அப்படி கண்ணாலேயே பார்த்தா இவங்களுடைய ஞானமெல்லாம் அந்த சிஷியனுக்கு போயிடும் நம்ம சைவத்தில் தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் சிவபெருமானுடைய அம்சமாய் வந்து அப்படி செய்தார்னு சொல்லுவாங்க அது நயன தீட்சை அடுத்து கமட தீட்சை கமடம்னா ஆமை ஆமை என்ன பண்ணுமா முட்டைகளை கடலிலே இட்டு விட்டு அது கரையேறி வந்து இறை தேடி வரும் முட்டைகளுக்கும் அந்த ஆமை இருக்கும் இடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆனா முட்டையை விட்டுட்டு வந்த பிறகு இந்த ஆமையானது அந்த முட்டைகளையே நினைத்து கொண்டு இருக்குமா அந்த முட்டைகளை யாரும் எடுத்துடக் கூடாதே அந்த முட்டைகள் ஒழுங்காக ஆமைகளாக வெளிவர வேண்டுமே என்று நினைக்குமா அப்படி நினைக்கிற நினைப்பினாலே பகவான் அதற்கு கருணை செய்து அந்த முட்டைகளை பாதுகாத்து குட்டி ஆமைகள் வெளிவருவதற்கு அருள் செய்கிறான் அதுக்கு பேர் ஸ்மரண தீட்சைங்கிறது சில குருமார்கள் என்ன பண்ணுவாங்க காஷ்மீரில் இருப்பார் குரு சிஷியன் கன்னியாகுமரியில் இருப்பான் இங்கிருந்து நினைப்பினாலே அவன் நல்லா அவனுக்கு எல்லா ஞானமும் வரணும் என்று மனசாலே நினைச்சு நினைச்சு ஸ்மரணத்தினாலே தீட்சை கொடுப்பது ஸ்மரண தீட்சை என்று சொல்றது அப்படி மூன்று வகை சொல்லுகிறார்கள் இங்கே அது யாருக்கு சாத்தியம்னா உங்கள் ஆத்மாவிலே ஞான ஆற்றலானது தபசானது நிரம்பி ததும்பி வழிகிற போது கண்ணில் வரும் அது அப்படி இல்லாம இப்போ நமக்கெல்லாம் வந்து ராக் பாட்டம் லெவல்ல இருக்குது நம்ம மனசுலேயே அது இல்லை நீங்க வந்து ஒருத்தர் தலைமையில கை வச்சு நீ ஞானி ஆகவாயாக அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் தான் வரும் இருக்கிற ஞானம் அவனுக்கு போயிடும் அருகே தான் வரும் நமக்கு முதல்ல ஞானம் நிரம்பணும்ல அப்படி நிரம்பியவர்கள் இந்த மூன்று வகையிலே சீர சீடர்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு நோதத்தை தாரகாபாம் ஆபானா ஒளி தாரகம்னா இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் கருவழி திரையத்தின் எனக்கு வந்து எதிர்பார்க்கிறான் தனக்குள்ளே இருக்கிற ஆத்மஜோதியை தான் எதிர்பார்க்கிறான் சூரியன் எங்கிருந்து ஒளி பெறுகிறான் சந்திரன் சூரியனிடமிருந்து பெறுகிறான் நட்சத்திரங்களும் அப்படியே மற்ற கிரகங்களும் அப்படியே பூமியும் அப்படியே சூரியன் ஒளியை எங்கிருந்து பெறுகிறான்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வயம் அக்னி ஜோதியானது சூரியனாக நெருப்பு கோலமாக தகிக்கிறது அந்த ஒளி எல்லா கிரகங்களுக்கும் வருகிறது அப்போ தி பெஸ்ட் லைட் எது அப்படின்னு கேட்டா சூரியன் தான் சூரியனுக்கு இணையான ஒளி எதுவுமே இல்லை தி பெஸ்ட் அப்படின்னு சமீபத்தில் தமிழகத்துல ஒரு போட்டி வச்சாங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் போய் சிறந்த உணவு டாப் டென் உணவு எது அப்படின்னு தேர்ந்தெடுத்தா வந்தது எதுனா இட்லி எல்லா ஹோட்டலையும் பேட்டி கேட்டால் இட்லி தான் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்னு என்னென்னமோ பூரி பக்கோடா என்னென்னமோ வெளிநாட்டு பலாரமாக வந்து போச்சு இந்த இட்லியை பீட் பண்ணி யாராலேயும் முடியல சூரியனை போல் வட்டமாக இருக்கணும் அந்த இட்லி தான் ஃபர்ஸ்ட்டு அது காரணம் முக்கியமான காரணம் ஆவியில் வேகுது வயிற்றுக்கு கோளாறு பண்ணுறதில்ல அதை விட முக்கியமான காரணம் அதான் சீப்பஸ்ட் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கும் கிடைக்கும் எட்டநாவுக்கும் கிடைக்கும் சில இடங்களில் நாலு நாவுக்கும் கூட இன்னைக்கும் கொடுக்குறாங்க அப்படி இடங்கள் இருக்கு அது மாதிரி டாப் மோஸ்ட் லுமினிசன்ட் பிளானட் இந்த அண்டத்திலேயே மிக பிரகாசமான ஒளி சூரியன் தான் அதனால தான் அக்னியும் நெருப்பை பெறுகிறான் அக்னியும் வெளிச்சத்தை பெறுகிறான் என்று உபனிஷதம் சொல்லுகிறது திரையதி அடுத்து நிதராம் ஆஷுகு அது வந்து இரண்டாவது வேறுபாடு முதல் வேறுபாடு தாமரை வச்சு சொன்னார் இரண்டாவது வேறுபாடு நட்சத்திரத்தை வச்சு சொன்னார் மூணாவது வேறுபாடு என்ன அப்படின்னு நிதராம் ஆஷு என் நித்தியமேவ கருத்தும் நாளும் நிமிஷம் திவசம் அப்படின்னா இந்த கண் மனித கண் என்ன செய்யும் இமைகளே ஒரு முறை மூடி திறக்கும் இப்படி கண் இமை கொட்டுதல்ல அதுக்கு வந்து நிமிஷம்னு அர்த்தம் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் சம்ஸ்கிருதத்துல நிமிஷம்ங்கிற வார்த்தை வேற நம்ம நிமிஷம்னு சொல்ற வார்த்தை வேற நிமி என்ற மன்னன் தான் பெற்ற வரத்தினாலே மனிதர்களுடைய கண்களிலே இருந்து கொண்டு கண் இமைகள்டி மூடி திறக்கும்படி நிமி என்ற உலகம் மறக்க கூடாது மனித கண் எதனா உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொன்ன நிமிஷத்தை உற்பத்தி பண்ணும் அதாவது கண் மூடி திறத்தலை உற்பத்தி பண்ணும் அதுக்கு இன்னொருத்த நிமிஷம் அந்த ஒரு சொடுக்கு நேரம் ஒரு வினாடி நேரம் ஆனால் இந்த உலகுக்கெல்லாம் கண்ணா இருக்கக்கூடிய இந்த சூரியன் இருக்கிறானே அவன் எதை உருவாக்கிறதுக்கு திவசம் ஒரு திவசம் ரெண்டு பகலையே உருவாக்க வல்லவன் சூரியன் சூரியன் உதிச்சுட்டான்னா ஒரு டுவெல் அவர்ஸ் அடுத்த ஒரு டே டுவெண்டி போர் அவர்ஸுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான் இந்த கண் இம் மனித கண்ணும் ஒரு சொடுக்கு நேரம்தான் உருவாகுது நிமிஷம்தான் உருவாகுது ஆனா சூரியன் என்ற கண் ஒரு நாளையே உற்பத்தி பண்ணுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை சொடுக்கு இருக்கு கணக்கு பண்ணி பாருங்க அப்போ எது பெருசு இது பெருசா அது பெருசா என்று அவர் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றார் அதாவது எதிலும் எதையும் உற்பத்தி பண்ணலாம் என்கிற தத்துவப்படி அவர் என்ன சொல்ற காலக்கணக்கிலே கண் இமையை ஒரு முக்கியமான அடிப்படை கணக்காக வைத்துக் வேதத்துல பாத்தீங்கன்னா தூர்வா சுக்தம் மிருதிகா சுத்தம்னு சொல்லி மண்ணிலிருந்து சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சுக்தங்கள்லாம் இருக்கு இப்ப புருஷ சுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னி சுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீ சுக்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க தூர்வா சுத்தம்னா துளசி துளசியை பற்றிய ஒரு சுக்தம் அது அந்த துளசி இலைகளை கையில வச்சு அந்த துளசி சுத்தம் சொல்லி நீங்க வந்து துளசி ஒரு வெள்ளி டப்பால அடைச்சு கையில வந்து தாயத்தா கட்டிக்கிட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு போனா கேஸ் ஜெயிக்கும் உங்களை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது பாம்பு பள்ளி கிட்ட வராது எங்க போனாலும் ஜெயந்தான் ஆனா அந்த சூக்தம் வந்து உங்களுக்கு முறைப்படி சொல்லணும் அதே மாதிரி மிருதிகா சூக்தம் மண்ணு நம்ம நினைக்கிறோம் காலில் மிதிக்கிற மண் இருக்கே அது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அது பூமாதேவியனுடைய அம்சம் அந்த கொஞ்சம் மண்ணை எடுத்து முடிந்தால் அது துளசியினுடைய வேற ஒட்டின மண்ணா இருந்தால் நல்லது அதை வச்சு இந்த மிருதிகா சூக்தம் சொல்லி உரு ஏத்தினீங்கன்னா அந்த மண்ணு புனிதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சகல காரிய சித்தி அதில் முடியும் ராகவேந்தருட ஒரு சிஷ்யர் வந்து சுவாமியை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பொண்ணு தேடி பொன் தேடி நாலு ஊர் போகலாம்னு இருக்கேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது கொடுங்க ரசி கொடுங்கன்னு கேட்டேன் அவர் என்ன பண்ண தான் நின்று இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து தன் பாதம் பட்ட மண்ணை எடுத்து இதை எடுத்துக்கோ நீ போகிற இடத்துல உனக்கு இது வெற்றி கொடுக்கணும்னு தன் கால் மண்ணை எடுத்துக் கொடுத்தார் இப்போ நீங்கள் ராகவேந்தருடைய கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ராகவேந்தருடைய சன்னிதானத்தில் மேலே ஒரு சின்ன துணியில் ஒன்று கட்டி தூங்கும் அது என்னன்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மண்ணு மிருத்திகை அப்போ வேதத்தில் மிருத்திகா என்று மண்ணை மந்திரிப்பதற்கு எந்த சூத்திரங்கள் இருக்கின்றன மண்ணை மந்திரித்து அதனால் மகத்தான காரியங்கள் சாதித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இவங்க வந்து கால கணக்கிலே மிக குறைந்த கணக்காகிய நிமிஷத்துக்கு கண் இமைத்தலை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு ராஜாவே இருக்கிறான் நிமி என்ற ராஜாவே அங்க வசிக்கிறான் என்று சொல்லி அதுல ஆன்மீகத்தை தெய்வீகத்தை எப்படி கொண்டு சேர்க்கிறாங்க பாரு இங்க எல்லாமே அப்படி இருக்கு அப்படி நிமிஷம் திவசம் அப்படி இவன் வந்து ஒரு நாள் முழுக்க சூரியன் உருவாக்குகிறான் ஒரு நாள்ங்கிற போது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அது ஒரு கணக்காகிறது இப்ப வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுடைய ஒரு வருஷங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படி நாள் கணக்கு போடுறாங்க எப்போவுமே சப்டிவிஷன் போடும்போது காலத்தை பிரிக்கிறப்போ கணிசமாக நடைமுறையில் கால அளவையாக சொல்லப்படுவது என்னன்னா ஒரு நாள் நான் அஞ்சு நாள் கழித்து வரேன் ஒரு பத்து நாள் இந்த பாடம் படிக்கணும் ஒரு மூணு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படி கால அளவாக சொல்கிறார்கள் ஒரு நாள் என்பது நம்ம ஆயுளிலே ஒரு முக்கியமான அம்சம் ஒரு பொழுது விடிந்துட்டால் உங்கள் ஆயுளிலே ஒரு நாள் போய்விட்டது என்று உணருங்கள் வைஷ்ணவ வியாக்கியானங்கள் எழுதினா இப்ப நாளை காலையில பொழுது விடிஞ்ச உடனே நமக்கு என்ன தோணுது ஆகா வியாழக்கிழமை வந்து விட்டது அக்டோபர் மாதம் வரப்போகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா வேதம் என்ன சொல்வது தெரியுமா உன் ஆயுளில் ஒரு நாளை எழுந்து விட்டாய் உனக்கு வயசு எவ்வளவோ அதை ஒரு நாள் மைனஸ் ஆகி போச்சு அதை நினைச்சுப்பார் டெய்லி கிழிச்சு அப்படி கசைச்சு போடுறீங்களே வயசுல ஒரு நாள் போயிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூப்பத்தோடுக்கு போயிடுச்சு அதை நினைச்சு பாருங்க ஒரு நாள் என்பதை நாராயணனே வழிபடுத்து வருகிறான் அப்ப ஒரு நாளை உருவாக்கக்கூடிய ஆற்றில் உள்ளவன் தினபதி என்று பெயர் அவனுக்கு தினகரன் தினபதி என்று பெயர் தினமணி இதெல்லாம் அவனுக்குரிய பெயர்கள் ஒரு நாளை உருவாக்குகிறான் அந்த நாள் நல்ல நாளாக முடிகிறதா நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு ஏற்றவையாக உன் ஆத்மாவை உயர்த்தக்கூடியவையாக இருக்கிறதா என்று காலையில சிந்திக்க வேண்டும் ஆச்சார கோவில காலையில எந்திரிச்ச உடனே பகவான வழிபட்டிருந்து இன்னைக்கு நாளை எப்படி எப்படி நான் செலவு பண்ண போகிறேன் என்று நல்ல முறையிலே திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் நாள் முடிவில் ராத்திரி படுக்கிற போது படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாலத்துக்கு முன்னால பகவானே இன்னைக்கு நாள் முழுக்க இத்தனை நல்லது செஞ்சேன் இத்தனை கட்டத்தை செஞ்சேன் கெட்டதுக்கெல்லாம் மன்னிச்சிக்கோ மறுபடி நாளைக்கு இந்த தப்ப நான் பண்ணக்கூடாது என்னை காப்பாத்துன்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் ஏழாம் தேதி கோவில் நிலத்தில் விளைஞ்ச நெல் பூரா போனால் தாயார் சன்னிதில கணக்கு காட்டுறாரு இவ்வளவு நெல் விளைஞ்சிருக்கம்மா கோவிலுக்கு விழவு எங்களுக்கு விழவு எங்க சொல்லி ஆசீர்வாதத்தை வேண்டுகிறாள் பகவான் நம்ம கணக்கு ஒப்படைக்கணும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இவ்வளவு சம்பாரிச்சேன் இப்படி செலவு பண்ண இப்படி பேசினேன் இப்படி அடித்தேன் அப்படி அன்றாடம் காலை பொழுதும் இரவு பொழுதும் பகவானை நினைக்கிறவனுடைய வாழ்வு கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறது தூங்குறதுக்கு முன்னால் அவருடைய கனப்பொழுது இப்படி பகவத் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்ல திவசம் அப்பி இப்பறம் எத் தேக்கம் திரிலோக்கியா சக்கு இப்போ நமக்கு கண்ணு வந்து ரெண்டு கண்ணு இருக்கு ஆனா சூரியன் நமக்கு ரெண்டு கண் இருந்து ஒரு ஆளுக்குதான் பயன்படுது உங்க ரெண்டு கண் எனக்கு பயன்படாது ஏன் ரெண்டு கண்ணு உங்களுக்கு பயன்பட அது வந்து செத்த பிறகு கண்களை தானம் செய்யுங்கள் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அப்பவும் ஒரு ஆளுடைய கண் இன்னொரு ஆளுக்கு தான் பயன்படும் ஆனா சூரியன் ஒற்றையா இருந்து கொண்டு உலகனைத்துக்கும் ஒளி தருகிறான் அதான் சொல்றார் எத்தியக்கம் ஒரு சூரியன் இருந்து கொண்டு திரைலோக்கியா திரிலோக்கியா சச்சுகு மூன்று உலகங்களுக்கும் அவன் கண்ணாய் இருக்கிறான் இந்த மூன்று உலகங்களுக்கும் கண்ணா இருக்கிறதுங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன மூன்று உலகங்களும் வந்து இந்த வழியில போக வேண்டும் இன்ன வழியில் போகக்கூடாது என்று தடுமாற்றம் அடைகிற போது இவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிகாட்டி இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸ் என்னன்னா செப்டம்பர் இருபத்தொன்போது அதாவது இன்னைக்கு தானே செப்டம்பர் இருபத்தொன்போது என்று தொடங்கி அக்டோபர் பதிமூணாம் தேதி வரை மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு மகாலய பட்சம் இந்த பதினஞ்சு நாளும் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் எதுக்கு வருகிறார்கள்னா பகவானுடைய படைப்பிலே இந்த மகாலய பட்சத்திலே பித்தர்களுக்கு இவர்கள் வரவேற்பு செய்து சத்காரம் பண்ணி சிராதகிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் இந்த பதினைஞ்சு நாளும் நம்முடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு எதாவது செய்யலாம் சில பேர் வீடுகளில் விளக்கேற்றி வச்சு இது என் வீடு தேடி வரும் என்னுடைய முன்னோர்களுக்காக இந்த தீபம் என்று ஏற்றி வைப்பார்கள் சிலர் அவங்களை நினச்சி சில பிராமணர்களுக்கு வேஷ்டி தானம் சேலை தானம் அல்லது தானிய தானம் எது கொடுப்பாங்க முன்னோர்களை நினச்சி இந்த பதினைஞ்சு நாட்கள் நாம் ஏதாவது செய்யணும் அப்படி செய்கிற போது அது இறந்து போன முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்து செல்கிறார்கள் இந்த பதினஞ்சு நாட்கள்லையும் கூடுமான வரை அமங்கலமான காரியங்கள் செய்யக்கூடாது சினிமா ஆபாசம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த பதினைஞ்சு நாட்களும் நீங்க வந்து அவர்களை புறக்கணித்து விட்டால் அவர்கள் நம்மை சவித்து விட்டு திரும்புகிறார்கள் அவர்களுக்கு உரிய சத்காரம் செய்தால் நம்மை வாழ்த்து விட்டு செல்கிறார்கள் இந்த பித்திருக்களில் காரூண்ய பித்திருக்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு கருண்ய பித்திருக்கள்னா யாரு அப்படின்னா உயிரோடு இருந்தபோது நமக்கு உதவிகள் செய்துவிட்டு இறந்து விட்கள் இப்போ நமக்கு இரத்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஜாதி இல்லாமல் இருக்கலாம் ஏதோ வேற ஒரு மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் ஆனா நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு உதவி செஞ்சிருப்பாரு எம்பிபிஎஸ்க்கு சீட் வாங்கி கொடுத்துருப்பார் அல்லது நமக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருப்பார் அல்லது நம்ம சாக போன சமயத்தில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் நம்மளை காப்பாற்றியிருப்பார் இவங்கெல்லாம் தகப்பலுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு அதாவது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு உபகாரப்படி நபர்கள் காரூணிய பெத்தர்கள் என்று இந்த பதினைஞ்சு நாளில் அந்த கருண்ய பெத்தர்களுக்கும் நம்ம சிராதம் செய்யலாம் அவங்க ஆத்மா நர்கதை அடையட்டும்னு சொல்லி ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் ஒரு ஏழை பொம்பளையை கூப்பிட்டு இருந்தால் அந்த சேலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புண்ணியம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு அது செல்லும் அட ஒரு விஷ்ணு சகசன்னாமும் படிங்க ஒரு பிச்சைக்காரன் கூட சோறு போடுங்க ஒரு ஏழை பையனுக்கு புஷகம் வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க ஒரு கோவிலில் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு திருமஞ்சனம் பண்ணுங்கள் ஒரு அர்ச்சகருக்கு ஏதாவது தட்சிணை கொடுங்க இதெல்லாம் அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா இந்த பதினைஞ்சு நாளை நீங்கள் முறையாக பயன்படுத்தியவர் ஆகிறீர்கள் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தொம்போது இது மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற நாள்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருந்தால் ஏன் சொட்டையில் தட்டுவாங்க என்னுடைய பித்திர்கள் அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஐடியாவை நான் சொல்லணுங்கிறதுக்காக என்னுடைய கடமைங்கிறதுக்காக சொன்னேன் இதுக்கு மேலே இதை எடுத்துக்காதோ உங்கள் பிரியம் அது வேற விஷயம் இப்போ நான் தப்பிச்சிட்டேன் எனக்கு ஒன்றும் வராது இனிமேல் உங்களுக்கு தான் வரும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்போது எத்தது இயக்கம் திரைலோக்கியா சக்ஷு இந்த மூன்று உலகங்களுக்கும் கண்ணா இருந்து அவரவருக்கு வழிகாட்டுகிற அந்த கண்ணும் இந்த ஊன கண்ணும் ஒன்றாகுமா ஆகாதுகிறார் சாமானிய சக்ஷு விசதிருஷ அப்படிங்கிறார் சாமானிய சக்ஷுனா சாமானியம்னா சாதாரணமான நம்ம நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்றதுதானே சாமானிய மக்கள் அப்படின்றமல்ல சாமானிய சக்ஷுனா இந்த கண்ணு சாமானிய சக்ஷுனா கண்ணு நர்த்தம் சாதாரண கண்ணுக்கு இவன் எப்படி இருக்கிறான்னா விசதிருஷகாங்கிற சதிருஷம்னா போன்றிருஷன போன்றதல்லாத இங்கிலீஷ் லைக் வார்த்தை அதுக்கு எதிர்ப்பதான் அன்லைக் இங்கே விசதிஷன் அன்லைக் இது போல் அல்லாமல் அதாவது இந்த சாமானிய சச்சு போல் அல்லாமல் சாதாரண மனிதனுடைய ஊனக்கண் போல் அல்லாமல் இப்போ மேலே சொன்ன இத்தனை வகைகளாலே சூரியன் வேறுபடுகிறான் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் அவனை நீங்க என்ன செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்ய வேணா நீங்க பொங்கல் ஆக்க வேணாம் படையல் போட வேண்டாம் கையிரெண்டையும் தூக்கி ஒரே ஒரு நமஸ்காரம் ஒரு ஆதித்ய நமஸ்காரம் சூரியநாராயணா நமோ நமக நீங்க மந்திரம் சொல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு உபதேசம் இல்லாட்டி பரவாயில்ல இது தெரியாதா சூரியனுக்குள்ள பெருமாள் இருக்காரு கூட தெரியாதா சூரியநாராயணா நமோ நமகன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு குளிச்சுட்டு அது பெரிய புண்ணியம்னு சொல்லியிருக்கு ஏண்டா அப்படின்னு சொன்ன இப்படி வணங்கத்தக்க மகான்களை வணங்குவதனாலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன உங்களுக்கு வரப்போகும் நாள் வாழ்வு வளம் பெறுகிறது ஈரோடு மாவட்டத்தில் தாராபுரம்னு ஒரு ஊர் இருக்கு இந்த தாராபுரம் தான் பஞ்சபாண்டவர்கள் அஜாதவாசம் பண்ணின விராட தேசம் என்று சொல்கிறார்கள் விராடபுரின்னு ஒரு காலத்தில் மகாபாரதில் இருந்தது இல்லையா ஒரு வருஷம் வந்து பிற கண்களுக்கு தெரியாமல் அர்ஜுனன் வந்து பெண் வேஷத்தில் இருந்தான் பீமன் சமயகாரனாக இருந்தான் தருமன் வந்து ராஜாவுக்கு பிளேமேட்டா ஃப்ரெண்டாக இருந்தான் திரௌபதி வந்து மகாராணிக்கு அந்தரங்கத்தோழி ஆகிட்டா இந்த நகுல சகாதேவர்கள் குதிரை மாடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஒரு வருஷம் அஜாந்தவாசம் இருந்தாங்க அவங்க இருந்த அந்த விராட தேசம் விராடபுரிங்கிறது இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்டம் தாராபுரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குதுங்க அந்த பெருமாள் கோவிலுக்கு பேர் உத்தர பெருமாள் கோவில் இந்த பஞ்சபாண்டவர்கள் அஜாதவாசத்தை முடிச்சுட்டு இந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் அவர்கள் கிரீடம் தாங்கினார்கள் மறுபடி ராஜாக்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இப்போவும் கூட யாராவது எலெக்ஷனில் ஜெயிச்சு தான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணுறாரு அந்த கோவிலுக்கு போய் அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி அவரை சேவிச்சிட்டு தான் பதவியில் உட்காருறார் அந்த ஏரியாவில்னு சொல்கிறாங்க எதுக்கு இந்த காரியத்தை செய்யணும்னா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரும் பொறுப்பு எனக்கு புகழ் தருவதாக தீங்கு தராமல் இருப்பதாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆசை எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யறாரு எப்பவுமே பெரியவங்களை கும்பிட்டுட்டு ஒரு காரியம் செய்யணுமா ஒரு ஸ்லோகம் பாருங்க ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை அல்லது ஒரு குரு அல்லது ஒரு ஞானி அல்லது ஒரு பெரியவன் அல்லது ஒரு மகான் இவர்களை வணங்குவதால் என்ன என்ன கிடைக்குதான் ஆதி வியாதி ஹரண் ஆதினா மனக்கவலை வியாதினா உடல் நோய் தேகவியாதி மனவியாதி ரெண்டும் இல்லாம ஹரண் அதை போக்கி ருணம்னா கடன் கடன் எல்லாருமே கடன் பெற்றிருக்கிறோம் சில பேர் காசு கடன் வாங்கியிருப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் காசு கடன் இல்லாதவங்களுக்கு வேற கடன் இருக்கு அவங்க அம்மா அப்பா கடன் இந்த உடம்பை வாங்கிருக்கிறாங்க உடம்பு கடன் இருக்கு அவங்க வாதியாக்கிட்ட கல்வி பெற்றிருக்கிறார்கள் அந்த கல்வி கடன் இருக்கு ரிஷி கடன் இருக்கு பித்ரு கடன் இருக்கு தேவ கடன் இருக்கு எத்தனையோ கடன் இருக்கு அந்த கடன்கள் மிருத்திய மிருத்தியன சாவு சாவில் வந்து தப்பிக்கிறானோ ஒரு பெரிய மனுஷனை இங்கே வணங்குகிற போது உங்கள் ஆயுளானது ஐந்து நிமிடமாவது தள்ளி போடப்படுகிறது நீங்கள் நாளைக்கே சாகணும்னு இருந்தால் ஒரு பெரியவனை கும்பிடுறப்போ ஒரு நாளாவது உங்களுக்கு ஆயுசு கிடைக்குது தாரித்ய வறுமை வறுமை இன்னும் பல செல்வங்கள் இன்மை இந்த பிரச்சனையெல்லாம் நாசனம் நசித்து போகிறது அப்புறம் என்ன நடக்குதுதான் ஸ்ரீ புஷ்டி கீர்த்திதம் செல்வம் வருது உடம்பில் ஆரோக்கியம் விருது கீர்த்தி புகழ் வருது நம்ம முதலியார்பேட்டை கோவில் பெற்றவர் வந்து கீழ் விழுந்து மண்ணில் அடிபட்டு அங்கே பிம்ஸில் இருக்கிறார் அட்மிட் ஆகிருக்கிறார் நீ காலையில் பார்க்க போயிருந்தேன் போனாங்க நோய் வராம இருக்கிறது பெரிய செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஸ்ரீ புஷ்டி கீர்த்திதம் புகழ் தருவது வந்தே விப்ரஸ்ரீ பாத பங்கஜம் விப்ரதான் ஞானிகள் ஞானிகளுடைய பாத தாமரை அதாவது மலர் அடிகள்னு சொல்லுவோம்ல அதை வணங்கினால் அந்த வந்தநாத் மங்களக சகல மங்களங்களும் வருகின்றன எப்படிதான் அர்ச்சநாத் அச்சுதம் பதம் அச்சுதனாகிய பெருமாள் என்ன இந்த மகான்களை இவன் வணங்கினது என்ன வணங்கினதுக்கு சமம் என்று நினைச்சு சகல வரங்களையும் கொடுக்கிறான் அதனால ஒரு மதிக்கத்தக்க தகப்பனையோ தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவர்களையோ பெரியவர்களையோ ஆசிரியர்களையோ முதியவர்களையோ ஞானிகளையோ மகான்களையோ வணங்குங்கள் பணிந்து போங்கள் அவர்களுக்காக விட்டு கொடுங்கள் ஆனா நம்ம நாட்டுல என்ன தெரியுமா நடக்குது சிட்டி பஸ்ல சீட்டுக்கு சண்டை நடக்கிறதெல்லாம் ஒரு இளவட்டத்துக்கும் ஒரு பெருசுக்கு தான் ஒரு ஐம்பது வயசு ஆள் உட்காந்துருப்பாரு சீட்ல இப்போ இருபத்தி மூணு வயசு ஏ பெருசு எந்திரியா கழிச்சு போட்டுருக்கேன் எந்திரியா கணித்திரியல எந்திரியா ஐயோ பெரியவர் உட்காந்துருக்கிறாரு அவர் உக்காந்து வர நம்ம முன்னாடி வருவோமேங்கிற நிலைமை இல்லை நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்களோடு இளைய தலைமறை மல்லு கட்டி நீங்க எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துக்கும் சரி பெரிய விஷயத்துக்கும் சரி விட்டுக் கொடுத்து பழகு பெரியவர்களுக்கு நம்ம நமக்கு தான் நல்லது நினைக்கிறோம் அங்க நீங்க வந்து அவரோட சண்டை போட்டு ஜெயிக்கிற நாம் தோற்று போகிறோம் வென்றாரே தோற்றார் தோற்றாரே வென்றார் அப்படின்னு அதான் சொல்ற இந்த சாமானிய சற்றுர் விசூஷக சாதாரண கண்கள் போல் இந்த சூரிய பகவானை நீங்கள் வணங்குற போது என்ன ஆகுதுனா அகபித்து அப்படிங்கிற அகம்னா பாவங்கள் குற்றங்கள் நீங்க செய்திருக்கிற கர்மா எல்லாம் பித்துனா போகுது பாவ நீக்கின்னு பேரு சூரியனுக்கு பாவ நீக்கின்னு ஒரு பேர் கொடுக்குறார் அகபித்து பாவங்களை போக்கி பாஸ்வத பாஸ்வதக அப்படின்னு சொன்னா சூரியன் பாளி பாஸ்வதா ஒளி தருபவன் அர்த்தம் பாஸ்வதக மகோவகா ஸ்தாத்தனா இருக்கட்டும்னு அர்த்தம் அதாவது ஆசீர்வாதம் பண்றது நீங்க நல்லா இருங்கோ அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றமில்ல அதுக்கு சொல்றது அது வந்து உபனிஷத்துல இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாலும் அதில் கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள் அறிவா பணமா என்ன வசதி இருந்தாலும் அதில் கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் பிறருக்கு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை வந்துட்டா நாட்டில் சிக்கலே கிடையாது அதான் சொ உபனிஷத்தில் அழகாக சொல்கிறேன் ஸ்ரீயோடு கொடு ஹிரீயோடு கொடு ஸ்ரீயோடு கொடு ஹிரீயோடு கொடு அது என்னங்க ஸ்ரீ ஹிரீனு மந்திரவாதி மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்ரீங்கிற சொல்லுக்கு மனமகிழ்ச்சின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு ஜாமனை கொடுக்கற போது மகிழ்ச்சியோடு கொடுங்கள் சுரீட்சம் முஞ்சியாக கொடுக்காதீங்க ஐயோ அதை கொடுக்க வேண்டி இருக்கே போகி இந்த சேலை கிளியாமல் இருக்கே பழையான கைதல்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உறந்தி கொடுக்காதீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுங்க ஹிரீயோடு கொடுனா ஹிரீனா என்னன்னா இதுக்கு மேல கொடுக்க முடியலங்கிற வெட்கத்தோடு கொடுங்கண்ணா இவ்வளவுதான் நம்மளால கொடுக்க முடியுது இதுக்கு மேலே கொடுக்க முடியல பகவான் நமக்கு சக்தி கொடுக்கல ஸ்ரீயோடு கொடு ஹிரீயோடு கொடு என்று உபனிஷதம் சொல்லுகிறது அப்படி கொடுக்கிறவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொடுக்க கொடுக்க மேலும் மேலும் வளரும் அப்படி கொடுக்காமல் ரொம்ப பதிக்கிட்டா இருக்கிறதும் எடுக்கப்படும் அதான் இறக்கிற கிணறு சுரக்கம்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு பழமொழி சொன்னாங்க அப்படி ஸ்தாத் இருக்கட்டும் உங்களுக்கு வாழ்வு வழங்கப்ப வளம்பெறட்டும் மகோவகா மகத்தான ஒளி நிறைந்த அந்த சூரியன் வகை உங்களுக்கு தங்களுக்கு நல்லவற்றை வழங்குவானாக ஆசீர்வதிப்பானாக அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துகிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்களை சூரியனாக பாவித்து வழிபட வேண்டும் என்று வேதம் சொல்லுது கண்ணு வந்து சூரியனுக்கு சமம் அதுவும் குறிப்பாக குருவுடைய கண்களை சாட்சாத் ஆதித்யனாக எண்ணி வழிபட வேண்டும் ஏன்னா கண்கள் மூலமாகத்தான் நமக்கு வெளிச்சம் ஞான வெளிச்சமும் வருது உடல் வெளிச்சமும் வருது அப்படிப்பட்ட கண்ணை இவர் சூரியனோடயே எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கிறார் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா சகல வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் காதுகளுக்கும் திசை தேவதைகளுக்கும் சம்பந்தம் உண்டு உடம்பில் இருக்கிற ரோம கால்களுக்கும் மூலிகைகளுக்கும் சம்பந்தம் உண்டு கண்ணுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு மூலிகைகளுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்புமையாக சொல்லப்பட்ட அல்லது ஒன்றின் இருப்பிடமாக ஒன்று சொல்லப்பட்ட எடுத்துக்கொண்டு வேறுபாடு இது என்று சொல்லி கண்ணை விட சூரியன் உயர்ந்தது என்று சொன்னதுனாலே இதுல நம்ம முக்கியமா அறியறது என்னன்னா ஒரே ஒரு வினாடி சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றவனுக்கு வெள்ளெழுத்து வர்றதில்லை ஷார்ட் சைட்டும் வர்றதில்லை இப்ப நம்ம தாத்தாக்கள்லாம் என்னுடைய தாத்தா ஒருத்தர் எங்க அம்மாவுடைய வழியில நூத்தி பத்து வயசு இருந்து இறந்தார் அவருக்கு கடைசி வரைக்கும் கண்ணு பாத்தீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு இருக்கும் கொஞ்சம் கண்ணை சுருக்கி கூட பார்க்க மாட்டார் அப்படி பார்த்தா கம்பீரமா இருக்கும் தூரத்துல வர்றவன இன்னாருன்னு சொல்லிடுவார் அடுத்த அதிகாலையில நட்சத்திரத்தை பார்த்து இது குரு இது செவ்வாய் அப்படின்னு சொல்லுவார் பகலு நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு சொல்றாங்க குளிராமிரையில ரெகுலரா தேய்ச்சிங்கன்னா பகலு நட்சத்திரம் பார்க்கலாமா பகல நமக்கு எதிர்க்கட்சாமே தெரிய மாட்டேங்குது நட்சத்திரத்தை எங்க பாக்குறது இந்த சூரிய வழிபாடு பண்ணுகிறவர்களுக்கு கண்ணொளி ஒரு நாளும் வழங்குவதில்லை ஏனென்றால் உங்கள் கண்களிலே சூரியன்தான் வசிக்கிறான் சூரியனுடைய அருளாலே தான் உங்களுக்கு பார்வை பெறுகிறது அப்போ உங்களுக்கு எப்படி குரு கல்வி கொடுக்கிறார் அந்த குருவை வழிபட்டால் கல்வி அதிகமாகுமோ அதுபோல கண்ணுக்கு ஒளி வருகிறான் சூரியன் அவனை வணங்கினால் உங்களுக்கு கண்ணோய் வராது அதனால் சூரியனை மந்திரம் சொல்லித்தான் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு காயத்ரி மந்திரம் அல்லது சூரிய மந்திரம் வந்து உபதேசம் ஆகியிருந்தால் சொல்லி விட வேணாங்கள அந்த மந்திரம் ஒன்றுமே தெரியலன்னா சும்மா வெறுமனை உங்கள் தாய் பாஷையில் தெலுங்குலையோ மலையாளத்திலேயோ தமிழ்லேயோ அல்லது எதோ கொச்சையான வார்த்தையிலேயோ அங்கே சூரியனுக்குள் இருக்கும் இறைவனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கண் சும்மா ஜெகஜோதியாக இருக்கும் கடைசி வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு வசதியெல்லாம் வந்துருச்சுங்க இதுக்கு நான் அவசியமாக நிமிட நிமிர்ந்து பார்த்து கும்பிட்டுருக்குறது அப்படின்னு கண்ணாடினுடைய கஷ்டம் என்னங்கிறத என்ன மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி தான் தெரியும் இந்த திடீர்னு வந்து கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு எங்கே வச்சோம்னு தெரியாமல் தருமாறிக்கிட்டு இன்னொரு தருணாடியை போட்டுக்கிட்டு அது உருவமெல்லாம் அண்டபெண்டம்லாம் சுழண்டு தெரியும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த திடீர்னு வந்து கண்ணாடி இங்கே தான் கழட்டி வச்சோம்னு தெரியாமல் அது மாதிரி நச்சின்னு போய் உக்காந்து நொறுங்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கு பில்லு கட்டுறது உண்டு அடுத்தாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அது வந்து பவர் மாறிக்கிட்டே இருக்கும் அது போய் மாற்றணும் அப்புறம் ஒருத்தன் சொல்லுவான் உங்கள் மூஞ்சி தோசக்கல் மாதிரி இருக்குதுங்க இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பொருந்தலை அது மாற்றுங்க அப்படிம்மா இவன் பேச்சை கேட்டு மாத்தினப்பட்டு சொல்லுவான் உங்கள் மூஞ்சி இட்லி செட்டி மாதிரி இருக்குதுங்க இந்த ஃப்ரேம் சரியில்லைங்க மாற்றுங்கம்மா இப்படி ஒவ்வொருத்தையும் பேச்சை கேட்டு மாற்றிட்டு உட்காந்துருக்கணும் ஃபேஷன் வேறு இருக்குது இதில் வந்து கான்டாக்ட் லென்ஸ்னு ஒன்றுருக்கான் அதாவது வெளியோடு பொருத்தக்கூடிய ஒரு லென்ஸ் கொண்டு வந்திருக்கான் அது வந்து நாலாவட்டத்தில் வெளிப்படலத்துக்கு ஊறு செய்கிறது அது கெடுதல் அது மட்டும் இல்லை அழுதிங்கன்னா கண்ணீரோட அந்த கான்டாக்ட் லென்ஸ் கீழே வந்துடும் அப்புறம் அந்த நபர் வந்து அழுகிறத நீப்பாட்டிட்டு கான்டாக்ட் லென்ஸை தேட வேண்டி வரும் அது கிடைக்கிறதால இன்னும் கொஞ்சம் அழுவ வேண்டி இதெல்லாம் வந்து சிக்கல்கள் அதனால் இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் நமக்கு சில பரிகாரங்கள்லாம் டெம்பரரி தற்காலிகமானது அவ்வளவு நம்பகமானதல்ல அதனால் இயற்கையான ஒளியே நமக்கு தேவை அதனால் கண்ணுலி பெற விரும்புகிறவர்கள் இந்த ஸ்லோகத்தை மறக்காமல் சொல்லணும் சூரியனை பார்த்து சொல்லணும் தினம் ஒரு முறை சொல்லணும் வணங்கலம் அப்போ வந்து ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்று பாரதி கண்ட கனவு நனவாகும் என்று கூறி இன்றைய உபயதாரர்களான வைஷாந்வேதி திருமதி லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேல் அவர்களுக்கும் இன்னைக்கு பிருந்தாவனத்தை சேர்ந்த சுகுமாறுங்கிறவர் பிரசாதம் போட்டிருக்கார் அங்கே இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய உபயதாரர்களான திருமதி லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாக இருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி செலோகம் உண்டு சனிக்கிழமை லக்ஷ்மி சிவசரம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் உண்டு செவ்வாய்க்கிழமை இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது நாற்பத்தெட்டு நபர்கள் சேர்ந்த பிறகுதான் செவ்வாய்க்கிழமை நம்ம ஆரம்பிக்க முடியும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவம் கட்டாயம் உண்டு இன்றைய உபயோகதாரர்கள் தொடர்ந்து அந்த சூரிய சதவீதத்துக்கு உபயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்டாயம் வந்து அடுத்த புதன்கிழமை சந்திப்போம் ஜெயசிரிமன் நாராயணன்